வசுதேவ சுதந்தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் கண்ணனம்பெருமானே ஜெகத்துக்கு குருவாக இருந்து கீதாசாஸ்திரத்தையே உபதேசித்தார் அர்ஜுனன் முழுவதுமாக கேட்டுக்கொண்டான் கீதை கேட்பதற்கு முன்பாக அர்ஜுனன் துன்பப்பட்டான் தன் உறவினர்களை அனைவரையும் கொல்ல வேண்டியுள்ளதே அதன் பாபம் நம்மை பாதிக்குமே அவர்களைக் கொன்று அந்த சிதைக்கு மேலே ஆளப்படும் ராஜ்யன் நமக்கு தேவையா என்றெல்லாம் பலவாறாக அர்ஜுனன் வருத்தமுற்றான் அந்த துன்பப்பட்டவனை தேற்றுவதற்குத்தான் கண்ணனே கீதாசாஸ்திரத்தை உரைத்தார் முதல்ல அர்ஜுனன் கேட்டதே யச்யஸ்யாம் நிச்சிதம் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் கண்ணனே உன் திருவடிகளை சரணமாக பற்றியிருக்கிறேன் எனக்கு வேறு தஞ்சமில்லை எது எனக்கு ஸ்ரேயை கொடுக்குமோ எது எனக்கு நல்லதை செய்யுமோ எது எனக்கு பிடித்தமானது செய்யுமோ அதை எனக்கு உரைப்பாய் எது ஸ்ரேயஸ்கரமோ ஸ்ரேயஸ் சிறந்ததை நமக்கு கொடுக்க வல்லது கீர்த்தியை பெருக்க வல்லது நல்லது செய்ய வல்லது அது ஏதோ எச்யஸ்யான் நிச்சிதம் புரூஹிதம்மே அந்த அர்த்தத்தை எனக்கு விளக்கமா கூறு உறுதியா கூறு உனக்கு எதுக்காக கண்ணன் நினைத்தான் அப்பா அர்ஜுனன் சொல்றார் சிஷ்யஸ்தேகம் அடியந்த தேவரிற்கு சிஷன் அல்லவா அதனால சொல் சாதிமாம் துவம் பிரபன்னம் என்ன சொல்லி நன்னா திருத்தலாம் அராணுத்தர் தப்பு வழி போறார்னா தட்டி கேட்கணும் திருத்து சாதிமாம் துவாம் பிரபன்னம் உன்னை நான் சரணமாக பற்றி அப்ப உண்மைய சொல்லு உனக்கு நான் சிஷனா அப்ப நல்லதை எடுத்து சொல்லு நீ சொல்லித்தான் நான் திருந்தனும் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இவாள கொல்லலாமா கூடாதா கருணை காட்டக்கூடாத இடத்துல கருணை வருது ேகம் காட்டூடாத இடத்துல நட்பு வருது எனக்குன்னு இருக்கிற தர்மம் போர் புரிதல் ஆனா அது கூடாதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு புரியல எனக்கு நன்மையை சொல் என்று அர்ஜுனன் கண்ணனை கேட்கிறான் கண்ணன் நீண்ட எழுநூறு ஸ்லோகத்தையும் சொல்லுட்டார் அனுடைய கடைசியில் தன் இடத்துல சரணாதி பண்ணுங்கறதையும் சொல்லிட்டார் அதற்கப்புறம் அர்ஜுனன் ஏற்றுக் கொள்ளுகிறான் எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் படுத்து ஸ்திதோஸ்மி கத சந்தேக கரிஷே வச்சன்தவ கத சந்தேகா ஸ்திதோஸ்மி சந்தேகம் ஐயங்கள் விலகியவனாக இருக்கிறேன் எனக்கு இருக்கிற சந்தேகம் இந்த ரெண்டு வார்த்தையுமே முக்கியம் நான் ரொம்ப தவிக்கிறேன் எது எனக்கு நல்லதுன்னு தெரியல நீ சொல்லணும் நீயே தஞ்சம் இத முதல்ல கேட்டு நூட்டா அனைத்து அர்த்தத்தையும் புரிஞ்சு நட்டான் இப்போ கடைசியில ஒத்து நுட்டா சந்தேகங்கள் பேடுத்து இதோ உன் திருவடிகளை பற்றினேன் எனக்கு சந்தேகங்கள் பேடுத்து ஸ்திதோஸ்மி ஏற்கனவே அழுது புரண்டு கட்டப்பட்டிருந்தேனே தளர்ந்து போயிருந்தேன் நான் தழுதழுத்திருந்தது உடல் நடுங்கித்து வியர்த்து போயிருந்தேன் அதெல்லாம் இல்ல இப்ப தெம்பாயிட்டேன் சந்தேகங்கள்லாம் போடுது என்ன பண்ண போறிய கேட்டான் கரிஷே நீ என்ன சொன்னியோ அதை செய்றேன் என்ன கண்ணன் யுத்தஸ்வ யுத்தஸ்வ சண்டையிடு சண்டையிடு உன்னுடைய தர்மத்தை காப்பாத்து உன் பிரஜைகளை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்று கண்ணன் உபதேசித்தார் அப்ப முதலையும் முடிவையும் பார்த்தா சந்தேகத்தோடே துன்பத்தோடே வருத்தத்தோட அர்ஜுனன் அணுகுகிறான் உபதேசங்களை பெற்றான் சந்தேகம் தெளிஞ்சு போச்சு வருத்தம் தொலைஞ்சு போடுச்சு துன்பம் நீங்கி போச்சு நீ சொன்னபடி நான் செய்ற அப்படின்னு தெம்பா எழுந்துட்டான் இல்லையோ இந்த மனப்பக்குவம் நமக்கு நமக்கு ஏதோ துன்பம் இருக்குன்னால் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு சொல்யூஷன் இருக்கு எதுவுமே பிராப்ளமா எடுத்துட வேண்டாம் கண்டிப்பா சான்றோர்கள் இதுக்கு எழுதி வச்சிருப்பா அப்ப அத தெரிஞ்சவன போய் நம்ம கேட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட போகணும் யாரிடத்துல போய் கேட்டுக்கிறோமோ அவர் விருப்பமானவரா இருக்கணும் உண்மை பேசுறவர நம்ம இடத்துல ஆசை இருக்கிறவரா இருக்கணும் வஞ்சிக்கிற எண்ணம் இருக்கிறவரா இருக்க கூடாது கண்ணன் விஷயத்தே சொன்னது நன்கு நடந்தது ஆச்சரியமா முடிஞ்சு போச்சு அதே போல இப்ப நாம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோமோ இல்லையோ உத்தியோக பிரஜாகர பருவம் உப்ப பருவம் ஜாகரண விழித்திருத்தல் பிரஜாகர பருவம் இரவு முழுக்க திருத்தராட்டரன் விழித்திருந்தான் தவித்தான் இந்த பருவத்துக்கே பிரஜாகர பருவம் அவர் தவிப்பு எதுனாலே விதுரனை கூப்பிட்டார் எனக்கு நல்லதை சொல்லுவன்னு கேட்கிறார் அப்ப அர்ஜுனன் கேட்கிறாப்புறதான் இப்ப திருத்தராட்டரன் கேட்கிறாரு கண்ணனு சொன்னா அப்பறதான் விதுரன் சொல்ல போறார் ஆனா ஆபத்து எங்க வந்துச்சுன்னா சந்தேகம் பேடுத்து நீ சொன்னபடி கேட்கிறேன் நீ சொபடி பிரிச்சு கொடுத்திருக்கோம் அவளுக்கும் பங்கு கொடுத்திருக்கோ அப்ப என்னிருக்கும் அடுத்து பாண்டவ தூத்தனா இருக்க வேண்டாம் சஞ்சயன் போயிட்டு வந்தார் மறுநாள் கௌரவ சபையில எடுத்து சொல்லிட்டார் அதுவும் ஒண்ணுமே காதலை ஏறல மொதநாராத்திரி முழுக்க விதுரன் சொல்லிருக்கார் அதுவும் காதலையேறல அப்ப ராஜ்யம் கிடையாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டா அப்புறம்தான் பாண்டவ தூதனாக கண்ணன் நடந்து அஞ்சு குத்தூசி நலமாவது குழு அஞ்சு கிராமமாவது குழு அதுவும் இல்லேன்னு மறுக்கப்பட பெரும் போர் மூண்டது அப்போ ரெண்டு விஷயம் இப்போ சொன்னபடி அர்ஜுனன் கேட்டான் பெரும் போர் மூண்டது சொன்னபடி திருத்தராட்டன் கேக்கல பெரும் போர் மூண்டது இது என்ன சுவாமி அந்யாயமா இருக்குது இப்படி பார்த்தாலும் அது ஒருத்தர் கேட்டாலும் சண்டைதான் வருது கேட்காட்டாலும் சண்டைதானே வருதுன்னா ரெண்டுமே வெவ்வே அர்ஜுனன் பேசிட்டு இருக்கோம் சரி எனக்கு சந்தேகங்கள் அப்படினு பாண்டவ பட்சம் ஆனா இந்த இடத்துல பார்த்தா நீ சொன்னபடி கேட்கல புத்திர என்ன மறைக்கிறது என்ன தெரியறது என்ன பண்றது திருட்டான் அத்தியாயத்தில் பார்க்க போறோம் நீ சொன்னதெல்லாம் சரிதான் விதுரா ஆனா என் மனசு ஏத்துக்கலே எனக்கு பிள்ள பாசந்தான் கண்ணை மறைக்கிறது விதுரன் சொல்லுட்டார் அதை பத்தி நான் கவலைப்படுறேன்னு சொல்லலே தர்மத்தை எடுத்துக்க சொல்ல வேண்டியது என் பொறுப்பு கேட்டாய் சொல்லுட்டேன் நீ கடனம்னா கெட்டுப்போ என்ன அவருக்கு சொல்லிட்டு போய்டுறார் அப்ப இந்த இடத்துல கேட்காத போயிட்டாரு சண்டை வந்துடுச்சு அங்க அர்ஜுனன் கேட்டார் அதனால் சண்டை ஏற்பட்டது அப்ப இந்த ரெண்டு சரித்திரத்தையும் ஒப்பு நோக்கி பார்க்க வேணும் பிரஜாகர பருவத்தே திருத்தராற்றன் விதுரனை கூட்டி வர செய்து எனக்கு நன்மை சொல்லுவாய் என்று கேட்கிறான் நடந்தான்னு பார்ப்போம் பருவத்திரே ஆங்காங்கு ஒரு ரெண்டு ஸ்லோகங்களை மட்டும் சொல்றேன் முக்கியமான ஸ்லோகம் மட்டும் வாசிக்கிறேன் எல்லா ஸ்லோகத்தையும் வாசிச்சா கட்டமா நேரமும் போடும் அவ்வளவு சட்டுன்னு புரிபடவும் சொல்லுகிறார் விதுரோகம் மகா பிராக்ய சம்பிராத்தவ சாசனாது எதிகிஞ்சன கர்த்தவியம் அயமஸ்மி பிரசாதிமாம் இதோ விதுரன் உன் ஆணைப்படி வாசலில் வந்து நிற்கிறேன் விழுந்து வணங்கினார் திருத்தராஜன் என்னால் ஏதானும் ஆக வேண்டி இருக்கிறதா ஏ மகாப்ராக்யனே அனைத்து மறிந்தவனே வன்னே கொண்டாடிட்டார் அனைத்து மறிந்தவனே கொண்டாடிட்டா படுத்தவன் சொல்ல போறான் எனக்கு ஒண்ணுமே என்ன பண்றதுன்னு புரியல நீ தான் சொல்லுண்ணா இதுதான் மகாபிராக்யன் நாம சில சமயம் வேடிக்கையா சொல்லிப்போம் அவர் என்ன மகாப்பிராக்யர் அவருக்கு எல்லாம் தெரிய முட்டும் இப்ப அப்படி சொல்லல நிஜமாவே நீ எல்லாத்தான் படிச்சிருக்கே ஆனா குழம்பி போயிருக்கிறாய்பார் நீ எல்லாம் தான் படிச்சேன் நானும் எல்லாத்தான் படிச்சேன் சஞ்சயனும் திருத்தராட்டனும் ஒன்னா தான் படித்தார்கள் ஆனா சஞ்சய் எனக்கு எல்லாமே தெரியுது திருத்தராட்டனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது ஒரு தடவை சஞ்சய் கிட்ட திருத்தராட்டன் கேட்டுவிட்டான் எப்படி நாம ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சோம் உனக்கு மட்டும் நல்லது நல்லதா தெரியுது எனக்கு மட்டும் தெரிய மாட்டேங்கிறது என்ன காரணமா இருக்கும்னா சஞ்சய் திருப்பி சொன்னார் சொல்றேன் நீ கோவிச்சுக்க மாட்டே இல்லையோ கோவிச்சுக்காட்டா சொல்றேன் இது பல பேர் நம்மகிட்ட சுவாமி நீர் கோவிச்சுக்கிற என்ன ஒரு விஷயம் சொல்றேன்னா அப்ப சொல்ல போறது கோவிச்சுக்கிறாப்புலதான் இருக்க போறதுன்னு அர்த்தம் இல்லன்னா நேரைய சொல்லிடுவாள் எப்ப இந்த முன்னுரைய வச்சுட்டாலோ அப்ப கோவிக்கிற அப்பலதான் சொல்ல போறா சஞ்சயன் திருத்தராட்டனத்தில் சொன்னா மாயாம்ன சேவே வேற ஒண்ணுல திருத்தராட்டரா எனக்கு மாயை தெரியாது வஞ்சனை தெரியாது சொல்லிட்டு நிறுத்திட்டான் ரெண்டு பேர் இருக்காச்சே இவருக்கு வஞ்சனையே தெரியாது அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவர் வஞ்சனையே உருவெடுத்தவர்னு அர்த்தம் அதத்தான் சஞ்சயன்னு சொல்லிக்கிறான் எனக்கு வஞ்சிக்க தெரியாது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாது தர்மத்தை விட்டு மாறி நடக்க தெரியாது ஆனா திருத்தராட்டரா அந்த வழி நடந்துட்டேன் அதனால தான் இருந்தாலும் அது பயன்படாமலே போகிறது வெளிக்கண் இல்லையேங்கிறது ஒரு குறையுமே இல்லை உட்கண் நன்னா இருந்தா போறும் அந்த கண்ணின் அறிவுக்கண்ணையும் திருத்தராட்டரன் தொலைச்சுட்டான் இல்லையோ இத முன்னமேயே சஞ்சயன் தெரிவித்தான் இப்ப அதான் நடக்க போறது அவனுக்கு எவ்வளவோ ஞானம் இருந்திருந்தும் அது செயல்படுத்த முடியாமல் போயிற்று காரணம் பாசம் கண்ணை மறைத்தல்சை காமம் பற்றுதலுக்கு இடம் செய்ய வேண்டியது உள்ளதா திருத்ராட்டன் சொல்றார் சஞ்சயோ விதர பிராஜ்யோ கருகித்வா சாம்கதா அஜாத சத்ரோஹோ ஸ்வோ வாக்கியம் சபா மத்திய சபக்ஷதி என்ன பயமுடிச்சிட்டு போயிருக்கான் நான் பண்றதெல்லாம் தப்பா சஞ்சய் சொல்றார் நாட்டை பிரிச்சா கொடுக்க மாட்டேங்கிறேனா தர்மபுத்தருக்கு நான் அநீதி செய்கிறேன் இத்தனையும் சொல்லிருக்கார் நாளைக்கு வேற ராஜசபையிலே எல்லாரும் பார்க்கறச்சே இத பேச போறார் போல் இருக்கு எனக்கு தூக்கம் வர மறுக்கிறது அவர் தஸ் பாத்திய குரு வீரஸ்ய நவிஜ்ஞாதம் வச்சோமயா காத்ராணி ததகார் பிரஜாகரம் என் உடம்பெல்லாம் எரியராப்பல் இருக்கு வித்ரா மனசு சஞ்சலமா இருக்கு உடம்பு எரியறது தூக்கம் வரல படபடப்பா இருக்கு ஆனாலும் ஒரே விழித்துக்கொண்டே இருக்கிறேன் இதுதான் எனக்கு இருக்கிற ஆபத்து நமக்கு வெளிப்படையா காணப்படுகிற அடையாளங்கள் இதுக்கு உள்ளூர வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இப்ப சொல்றது எனக்கு தூக்கம் வரல நெஞ்சு படபடக்கிறது ஒரே எதிரியா மனவழுத்தமா இருக்கு இதெல்லாம் வெளியில இருக்கிறத சொல்லிவிட்டார் இப்போ இதுக்கு உள்ளேதோ காரணம் இருக்கும் இல்லையோ அதத்தான் விதுடன் கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்க போகிறார் மேலும் ஆக்ரதோ ஜாகிரதோ தகியமான தர்மார்த்த குசலோ ஹசி நீ தர்மம் அர்த்தம் அனைத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறாய் யாரிடத்துல போய் கேட்கணும்னு சொல்றார் நமக்கே ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு வச்சுங்க உடனே யார்ட்டையானு போவோம் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சு ஆலோசனை கேட்கணும் கண்ட பேர் இடத்துல போயிடவே கூடாது யார் இடத்துல போன தர்மார்த்த நீ தர்மமும் தெரிந்தவனாய் அதன் பொருளும் அர்த்தமும் தெரிந்தவனாய் பக்தி உள்ளவனாக இருக்கிறாய் வஞ்சனை உன்னிடத்தில் இல்லை ஆகையால் உன்னை கேட்கிறேன் ஸ்ரேயோ எது அனுப்சசி எனக்கு எது ஸ்ரேயஸ்கரம் எனக்கு கொடுக்கும் எது நன்மை தரும் எது உண்மை தரும் என்பதை நீ தெரிந்து வைத்திருப்பவன் அதனால் உன்னிடத்தில் கேட்கிறேன் சொல் என்ன திருத்தராட்டன் விதுரன்டத்துல கேட்டுட்டார் ஏற்கனவே அர்ஜுனன் கண்ண நடத்திலே உபதேசம் விபீஷணன் உபதேசிக்கிறார் பிரகலாதன் உபதேசிக்கிறார் சீத்தை உபதேசிக்கிறார் இந்த மூணு பேருமே சொன்னார் ஆனா கேட்டு சொன்னாளான்னு பார்த்தால் இல்லை இப்ப நம்ம ஏற்கனவே ரெண்டு கதை சொல்லிட்டேன் ஒன்னு அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசித்தது இப்ப நாம பார்த்து திருத்தராட்டனுக்கு விதுரன் உபதேசிக்கிறது இந்த ரெண்டு கதையிலையும் திருத்தராட்டனும் வேண்டினார் அப்புறம் தான் விதுடன் சொன்னார் அர்ஜுனனும் வேண்டினான் அப்புறம் சொன்னார் ஆனால் பிரகலாதன் இரண்டு உபதேசித்ததோ விபீஷணன் ராவணனுக்கு உபதேசித்ததோ சீத்தை ராவணனுக்கு உபதேசித்ததோ வேண்டாமலே உபதேசித்தது கேட்கலையே இப்ப நல்லது சொல்லுன்னு சீத்தையை கேட்டானா இல்ல ராவணன் நல்லது சொல்லுன்னு விபீஷணனு கேட்டானா இல்லன்னா இவர் பிரகலாதனை பார்த்து இரண்டு நல்லது சொல்லுன்னு சொன்னானா தாங்களாகவே சொன்னார்கள் அது இன்னும் உயர்த்தி ஒருத்தர் கேட்டு சொல்றது கூட இரண்டாம் பக்ஷம் ஆனா கேட்காமலே சொல்றதுக்கு ஆள் கிடைக்காது எங்கே கண்டோம் எனில் முதல்ல கிரண் பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பிச்சார் போய் போய் பாடசால போயிட்டு போயிட்டு பிள்ளை திரும்பி வரான் மறுநாள் போக மாட்டேன்னு பிரகலாதன் அடம் ஏன் பிள்ளா தந்தையார் கேட்டார் அம்மா அங்க வேண்டியவா வேண்டாதவான்னு பிரிச்சு பிரிச்சு சொல்லி தரா என் உள்ளத்துல வேண்டியவன் வேண்டாதவன்கிற வேறுபாடே கிடையாது சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குத்த பரமாத்மா கோவிந்தன் அனைவருக்குள்ள நீக்கமர நிறைந்திருக்கும் போது நண்பனாரு பாயவனாரு எல்லாரும் எனக்கு ஒன்னா தான் பாக்க தெரியறது ஆனால நான் பள்ளிக்கூடத்துக்கே போல அப்படின்னு புள்ள பிடிவா முடிச்சான் அப்ப கிரண் கேட்கிறார் நீ என்ன கத்துன்னு வந்தே அங்கு என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் நமோ நாராயணாயா என்ன பிள்ளை திரும்ப சொன்னா இதுவா பாடசாலையில சொல்லிக் கொடுத்தா என் பேரு சொல்லிக் கொடுக்குறியான தந்தையா இருப்போம் கோவப்பட்டிருக்கிற தந்தையை உட்காந்து வச்சு புள்ள உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் விஷ்ணோகோ பக்தி ஒன்பது விதமான அடையாளங்களை உடையது பெருமான பத்தி கேட்க வேண்டும் வாயார பாட வேண்டும் விழுந்து நமஸ்கரித்த வேண்டும் அடிமைத்தனம் செய்ய வேண்டும் அவனுடைய தோழமை பாராட்ட வேண்டும் அவனிடத்தில் ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் எத்தனையும் இது புள்ள பிள்ளை அப்பா விஷயம் கொடுத்துட்டு இருக்கார் அது கேட்கிறவரே இல்ல அவர் அவர் ஏதோ வெட்டு கொல்லு குத்து கொன்னு புடுங்கற அதுல இருக்கார் அதுல போய் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ பக்திய பத்தி பிள்ள ஓஹோர் உபதேசிக்கிறான் அப்ப அவர் கேட்டுக்கவே போறது இல்லையே தெரியும் ஆனாலும் நன்மை செய்யணும்னு பிள்ளை உபதேசித்தான் அல்லவா அங்கேயும் காதில் ஏறாமலே போயிற்று ஹிரண்யகசிபு மாண்டே போனான் அடுத்தது பார்த்தால் விபீஷணன் ராவணனுக்கு உபதேசிக்கிறார் ராவணன் அவனை காலால எட்டி உதச்சு நாடு துவாம் துதி நீ இந்த குலத்துக்கு கோடரி காம்பு வராதே போ எப்ப எதிராளிய பத்தி புகழ்ந்து பேசிட்டியோ எப்ப ராமனுக்கு நீ ஆதரவு கொடுத்தியோ போ அப்படின்னு ராவணன் ஆனாலும் நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறான் சொல்லாம விட மாட்டேங்கிறா பிரதியதாம் தாசரதாய மைத்திலியும் தாசரதின் இடத்திலே மைத்திலி சீத்தையை கொண்டு போய் சமர்ப்பித்து விடு இல்லேன்னா நம்ம நாடே கட்டுப்படும் ராமனை பத்தி உனக்கு தெரியாது நல்லது சொல்றேன் ஏ ராவணா உனக்கு அப்படியே புகழ் பாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பா சுலபா புருஷா ராஜன்னு சததம் பிரியவாதினா அப்ரியசிய பத்தியசிய பக்தா ஸ்ரோதாச்சு நம்ம நமக்கு நல்லது எதுவோ அது பிடிக்காததா இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருக்காது நமக்கு பிடிச்சதா தூபம் போட்டுட்டு போறதுக்கு நிறைய பேர் இருப்பா வெறுமா பிளாட்டர் பண்ணி விட்டுட்டு அப்படி இருக்கிறவா சொல்றதை கேட்கவே கூடாது அப்ப நாம வந்து எப்பவுமே நமக்கு சட்ட நே தாட்டியான சாயனம்னால் நமக்கு விருப்பமானது சொல்றவா நாலு பேரு லிஸ்டல வச்சுருப்போம் உடனே அவாள் போய் கேட்டுருவோம் ஆனா இங்க இருக்கிறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமோ விருப்பமான வாழ்க்கை கேக்கறதை விட நம்ம நம்மள யாருக்கு ஆசி இருக்கும் இவன் நன்னா இருக்கணும்னு யார் நினைக்கிறாளோ அது மட்டும் போராது அவனுக்கு தர்ம சிந்தனை இருக்கணும் அப்படி இருக்கிற வாழ்க்கை தான் நம்ம ஆலோசனை கேக்கிறதுக்கே போகணும் அவ சொன்னா நன்னா எடுபடும் இன்னொண்ணு அவர் சொன்னது கொஞ்சம் நமக்கு பிடிக்காட்டா கூட சரின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவத்தோட போகணும் நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் யார கேக்குறோங்கிறதுல ஜாகிரதையா இருக்கோ அவர் சொல்றதை கடைப்பிடிக்கணுங்களை உறுதியோடு இருக்க வேண்டும் இருந்தா தான் இது இத்தனையுமே கத்தினத்துக்கு பலம் சொன்னதுக்கு கேள்வி கேட்பாரு இல்லாத பொறுத்தே கேட்கல அதே போல சீத்தை சொல்லி பார்த்தாள் திருணமந்தரத கிருத்வா பிரத்திவாச்ச சுசிஸ்மிதா நிவர்த்தைய மனோமத்தே பிரியதாம் மனஹா எங்கிட்ட மனசை வைக்காதே உன் குடும்பத்தாரிடத்துல உயிரோடு இருக்கணும்னா ராமனை போய் தோழன்னு சொல்லிக்கொள் மித்திரமோபயோகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரீப் சதா சொன்னா அதுவும் காதல ஏறல இப்ப நாம பார்க்க போற விதுரனும் எத்தனையோ நீதி சொல்ல போறார் திருத்தராட்டரன் ஏறாத போட்டோம் ஆனால் நம்ம காதல நன்னா ஏறணும் எனக்கு எது நன்மை செய்யுமோ அதை சொல் என்ன கேட்க இனிமே நன்மையை மழை கொட்டுகிறா போலே விதுரன் சொல்ல ஆரம்பிக்க போகிறார் காத்திருந்து கேட்போம் இந்த விதுர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி